முதலாவதாக அறிவு சுடார் நேற்றில கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் வல்லபாய் பட்டேல் மைதானம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது சிப்பியில் முத்து விளைய பதினைந்து ஆண்டுகள் ஆகும் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் தொலைக்காட்சி அலைவரிசை ஜி டிவி இனி இன்றைய கேள்விகள் சூரியன் உதயமாகும் இந்திய மாநிலம் எது இரண்டாவது கேள்வி மத்திய மருந்து ஆராய்ச்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது மூன்றாவது கேள்வி சபாலா புயலால் பாதிக்கப்பட்ட நாடு எது முத்து இன்றைய முத்தாக உதவுகிறது டாக்டர் ஆர் கார்த்திகேயன் அவர்கள் எழுதியுள்ள விரல்கள் பத்து மூலதனம் என்ற கட்டுரையில் சில பகுதிகள் யாரை பிடித்தால் வேலை கிடைக்கும் என்று எப்போதும் பேச்சு உண்டு நம் சமூகத்தில் என் மாமாவோட ஒன்னு விட்ட சித்தப்பா பையன் செக்ரட்டரியட்ல இருக்கார் அவரை பிடிச்சா அந்த கம்பெனியில சொல்லி வேலைக்கு ஏற்பாடு பண்ணலாம் என்பது போன்ற உரையாடல்கள் நம் வீடுகளில் சகஜம் சிபாரிசு பிடித்து வேலை வாங்குவது பணம் கொடுத்து வேலை வாங்குவது போன்ற விஷயங்கள் நம் சமூகத்தின் ஆழ்மனதில் ஊறி இன்று தனியார் நிறுவனங்கள் பெருகியதில் இவை பெரும் அளவிற்கு குறைந்துவிட்டது அமைச்சர் சொன்னால் கூட தகுதியும் இருக்கிறதா என்று பார்த்து வேலை தருவதாவது நடக்கிறது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 ஏதாவது செய்யணும்னா கூட பார்த்து பணிக்கலாம் சார் என்பார்கள் ஆனால் நிறுவனங்கள் அதிகாரிகளை கவனிக்க பல உண்டு மனித பலத்துறையில் சிபாரிசுகளை ஒப்புக்கொண்டால் அது மொத்த நிறுவனத்தையும் பலவீனப்படுத்திவிடும் என்பதால் அதை செய்ய மாட்டார்கள் தெரிந்தால் முன்னுரிமைகள் நேர்காணல்கள் வரை உட்கார வைக்கும் ஆனால் வேலை கிடைப்பது தகுதியின் அடிப்படைகள் தான் எப்படியோ ஆள் தெரிவது அப்பொழுது தானே என்கிறீர்களா அவசியம்தான் ஆனால் நீங்கள் நினைக்கும் அரசியல்வாதியோ அரசாங்க அதிகாரியோ உதவுவதை விட பலர் உங்களுக்கு உதவக்கூடும் யார் அவர்கள் உங்களுக்கு வேலைக்கு சிபாரிசு தரும் நபர்களை நீங்கள் சந்திப்பதே இல்லையா அல்லது அவர்கள் வேலைக்கு சிபாரிசு செய்வார்கள் என்று தெரியவில்லையா நீங்களே யோசியுங்கள் விருந்தினர் உரை என்று நம் கல்வி நிலையங்களில் எத்தனை பெரிய மனிதர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்திருக்கிறோம் அவர்களை அறிய முயற்சித்து அவர்கள் உறவுகளை பேணி பாதுகாத்தால் எத்தனை பேர் இந்நேரம் உங்கள் பரிந்துரை வட்டத்தில் இருந்திருப்பார்கள் உங்கள் முதலீடுகள் என்ன கூட்டத்தில் எழுந்து உங்கள் முகம் அவர் மனதில் பதியும் வண்ணம் சுவாரஸ்யமாக ஒரு கேள்வி பின் அவர் விசிட்டிங் கார்டு வாங்கி வைத்துக் கொண்டு தொடர்பு நேரில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் உங்களை பற்றி அறிமுகம் பின்னர் அவர் பெயரை உங்கள் சிவியில் பயன்படுத்திக் முடியுமா என்ற விண்ணப்பம் கல்யாணத்து கல்யாணத்திற்கு செல்கிறீர்கள் ஒரு பெரிய மனிதரை பார்க்கிறீர்கள் அவர் அருகில் உணவர்த்த உட்கார்ந்து அவர் துறை பற்றி கேளுங்கள் அவர் அறிவுரை உங்களுக்கு பயன்படும் என்று சொல்லுங்கள் அவரின் நட்பு வட்டத்தில் உங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று விசாரியுங்கள் சில நாட்கள் கழித்து மறக்காமல் நன்றி தெரிவித்து எழுதுங்கள் பைசா செலவில்லாமல் உங்கள் வட்டத்தை பெருக்கலாம் சங்கிலி தொடர்பாக இந்த வட்டம் பெருகும் பெருங்கு என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம்